ஆயிரத்தி நூற்றி எழுபது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாக அலிகம் அவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்களா என்று நாங்கள் என்னும் அளவுக்கு ஒரு மாதம் நோன்பை விட்டுவிடுவார்கள் எதையேனும் சாப்பிடுவது மூலம் நோன்பை விட்டுவிட மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு நோன்பு வைப்பார்கள் இரவில் தொழுது என நினைத்து நீர் சென்றால் அப்பொழுது அவர்களை தொழுது நீர் அவர்களை பார்ப்பீர் இரவில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என நினைத்து நீர் சென்றால் அங்கு அவர்களை தூங்குபவர்களாக நீர் பார்ப்பீர்கள் ஒன்று நான்கு நான்கு ஒன்று